ஒருவர் அலிசல்ல அவர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள் அப்போது வந்தவரிடம் நபி சொல்லாஹும் அலிசல்ல மகளிடம் சென்று நிச்சயமாக அல்லாஹுக்கு எடுத்துக்கொள்ளவும் கொடுக்கவும் உரிமை உண்டு என்று அவரிடம் கூரும். அல்லாஹுவிடம் உள்ள ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு அவர் பொறுமையாக இருந்து நன்மையை நாடும்படி அவருக்கு கட்டளையிடு என்று கூறினார்கள் இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும் ஒன்று இரண்டு எட்டு நான்கு முஸ்லிம் ஒன்பது இரண்டு மூன்று